ஒன்பது அவர்கள் கூறியதாவது ஒரு அவையில் நபிசல்லும் அழகியம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்த அவர்களிடம் நாட்டுப்புறத்து அரபி ஒருவர் வந்தார் மறுமையினால் எப்பொழுது என கேட்டார் நபி செல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கிருந்த மக்களில் சிலர் நபி செல்லமாக அழகிய செல்லம் அவர்கள் அம்மனிதர் கூறியதை செவியுற்றார்கள் எனினும் அவரது இந்த கேள்வியை அவர்கள் விரும்பவில்லை என்றனர் வேறு சிலர் அவர்கள் அம்மனிதர் கூறியதை செவியுறவில்லை என்றனர் முடிவாக நபிசல்லாக அழிகசெல்லம் அவர்கள் தமது பேச்சை முடித்துக் கொண்டு மறுமை நாளை பற்றி என்னிடம் கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள் உடனே கேட்டவர் அல்லாஹுவின் தூதரே இதோ நான் தான் என்றார் அப்போது கூறினார்கள் அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் அதற்கவர் அது எவ்வாறு பாழ்படுத்தப்படும் என கேட்டார் அதற்கு எந்த காரியமாயினும் அது தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பாரும் என நபி செல்லம் வாங்கும் அலை என்று செல்லம் அவர்கள் கூறினார்கள்